வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று அக்டோபர் ஒன்பது இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு வடக்கு அல்ஜீரியாவில் நிகழ்ந்த நிலநடுக்கம் மற்றும் சுனாமி காரணமாக மூவாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு டாஸ்மேனியா தலைநகர் ஹோபாட் நகரம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு கொழும்பு ராயல் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மூன்று நாட்களுக்கு முன்னர் சிக்காகோவில் பற்றி எரிய தொடங்கிய தீயானது அணைக்கப்பட்டது நூற்று கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வாஷிங்டன் நினைவு சின்னமான அக்காலத்தின் உலகின் உயரமான கட்டிடம் வாஷிங்டன் டிசியில் பொதுமக்கள் பார்வைக்கு திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு மாறு வேடத்தில் உலக பயணம் மேற்கொண்ட பின்னர் வாவேசு ஐயர் புதுச்சேரிக்கு திரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு யூகோஸ்லாவியாவின் மன்னர் முதலாம் அலெக்சாண்டர் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு கொலராடோ நதியில் கட்டப்பட்ட ஹூவர் அணைக்கட்டிலிருந்து மின்சாரம் எடுக்கப்பட்டு இருநூற்றி அறுபத்தி ஆறு மைல்கள் தொலைவில் இருந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு அனுப்பப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு பனாமாவில் இடம்பெற்ற புரட்சியின் பின்னர் ரிகார்டோ டே லகாடியா அதிபரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஒகாண்டா பிரிட்டனிடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வடகிழக்கு இத்தாலியில் இடம்பெற்ற நிலச்சரிவில் இரண்டாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சேக்வேரா பொலிவியாவில் கைது செய்யப்பட்ட மறுநாள் புரட்சியை தூண்டினார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கம்போடியாவில் கெமர் குடியரசு அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரான்சில் மரண தண்டனை நிறுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரங்கூனில் தென்கொரிய அதிபர் ஜூன் டு ஹுவான் மீது நடைபெற்ற குண்டு தாக்குதலில் அவர் உயிர் தப்பினார் நான்கு அமைச்சர்கள் உட்பட பலர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு யாழ்ப்பாணத்தில் நிதர்சனம் தொலைக்காட்சி நிறுவனம் மற்றும் முரசொலி நாளிதழ் கட்டிடங்களை இந்திய ராணுவத்தினர் தகர்த்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரஷ்யாவில் பறக்கம் தட்டு இறங்கியதாக ரஷ்ய செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இந்தியாவில் பாவேந்தர் பாரதிதாசனுக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் முதல் முறையாக ஜனநாயக தேர்தல் நடைபெற்றது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வடகொரியா தனது முதலாவது அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமாக நிகழ்த்தியது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பாகிஸ்தான் சமூக ஆர்வலர் மலாலா யூசுப் தாலிபான்களின் தாக்குதலிலிருந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆறுநூற்றி நான்காம் ஆண்டு சூப்பர் நோவா ஆயிரத்தி ஆறுநூற்றி நான்கு பால்வெளியில் கண்டுபிடிக்கப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு தர்மானந்த தாமோதர் கோசாம்பி இந்திய பௌத்த பேரறிஞர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மேக்ஸ்வோன் உலோ நோபல் பரிசு பெற்ற ஜெர்மன் இயற்பியலாளர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு எம் பக்தவச்சலம் தமிழ்நாட்டின் ஆறாவது முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மு ராமலிங்கம் ஈழத்து எழுத்தாளர் நாடக ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வ நல்லையா இலங்கை கல்வியாளர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு பி எஸ் வீரப்பா தமிழ் திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இமானுவேல் சேகரன் இந்திய தலித் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சு சுசீந்திர ராஜா இலங்கை மொழியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஜான் லெனன் ஆங்கிலேய பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கை நடிகர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அம்ஜத் இந்திய பாரம்பரிய சரோட் இசை கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டேவிட் கேமரூன் பிரிட்டன் பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசியல்வாதி இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சேக்வேரா அர்ஜென்டினா கியூபா கெரிலா தலைவர் மருத்துவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தீகோ சீனிவாசன் தமிழக எழுத்தாளர் பேச்சாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஹோம் பிரிட்டன் பிரதமர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஏ ரி பொன்னுத்துறை இலங்கை தமிழ் நாடக கலைஞர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கன்சிராம் இந்திய அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எஸ் சந்திரன் தமிழக திரைப்பட நடிகர் அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு என் ரமணி தமிழக புல்லாங்குழல் கலைஞர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பா ஆப்டின் ஈழத்து எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் உகாண்டா ஈக்வடார் ஆகிய நாடுகளின் விடுதலை தினம் என்று ஐக்கிய அமெரிக்காவில் தேசிய நானு தொழில்நுட்ப மேலும் உலக அஞ்சல் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே